அரிசி மாவு ரெண்டு கப் பொட்டு கடலை மாவு முக்கால் கப் வறுத்து பொடி செய்த ஜவ் அரிசி கால் கப் பச்சை மிளகாய் மூணு உப்பு ஒன்றை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் எண்ணெய் தேவையான அளவு நம்ம அரிசி மாவு சொல்லிக்கலாம் அரிசியை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சிக்கணும் அரைச்சி அந்த மாவு எடுத்துக்கலாம் அந்த மாவோட பொட்டுக்கடலை மாவு ஜலிச்சு கலந்துருவோம் ஜவரிசி மாவையும் ஜவரிசி வறுத்து பொடி பண்ண ஜவரிசி மாவை வந்து அதையும் ஜலிச்சுதான் கலந்துக்கலாம் அப்பதான் நைசா இருக்கும் நல்லா கலந்துட்டு இந்த பச்சை மிளகாய் இருக்குல்லையா தனியா அரைச்சிருவோம் நல்லா அரைச்சு நைசா அரைச்சு அதை வந்து இந்த மாவோட கலந்துக்கலாம் ஏன்னா தோல் எல்லாம் வரக்கூடாது நல்லா நைசா திப்பியெல்லாம் இருந்தால் அதை எடுத்துடலாம் நல்லா நைஸாக அந்த லிக்விட் ஃபார்ம்ல அதை அரைச்சி இந்த மாவோடு கலந்துப்போம் மாவு அரைச்சோம் இல்லையா மாவு அரைச்ச அந்த மிஷினில் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி இது நமக்கு தண்ணி பெசைய தேவைப்பட்டால் அந்த தண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாய் லிக்விட முதல்ல பெசைவோம் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு ஜவ்வரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துடலாம் பெருங்காயத்தூள் கலந்துருவோம் எள்ளு கலந்துல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் அந்த மாவில் க மிஷினில் அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசஞ்சிக்கலாம் நல்லா தளர்வாக பிரசஞ்சு வச்சுட்டு இந்த நிரிபன் பகோடை செய்கிற குழல் இருக்கு அந்த குழல்லில் எண்ணெய் தழவிடுவோம் எண்ணெய் தழவிட்டு மாவு அதுக்குள்ளே போட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை இந்த குழல்லேருந்து அப்படியே பிழைஞ்சி விட்டுட்டு நல்ல உஷன்னு சாதம் ஒரு வழியா நல்லா அது நுரை எல்லாம் அடங்குற வரைக்கும் அது உள்ள வேகட்டும் அது வெந்து அப்படி மேல எழும்பி வரும் சவுண்டெல்லாம் அடங்கிடும் பபிள்ஸ் எல்லாம் நீங்க போயிடும் அதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும் அது நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டு அதை எடுத்து நல்லா ஆயில் எல்லாம் பண்ணி ஒரு பேசிட்டோம் சூப்பரான பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்